بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه لا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون رواه الامام الترمذي في كتابه بسند حسن ان ابي هريره رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم اذا عظمت همتي الدنيا نزعت هيبه الاسلام واذا تركت الامر بالمعروف والنهي عن المنكر حرمت بركه الوحي او كما قال عليه الصلاه والسلام فهل نعيتم اي وهيهتي بادئ நீதியான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏஹவன் அல்லாஹ் அவனுக்கே உரித்து சாந்தியும் சமாதானமும் மேலான ஹபீப் சல்லாஹூ அனிஹம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோடுகளை பின்பற்றிய சஹாபாக்கள் சாபிண்கள் மற்றும் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக ஜுமாவுடைய கடைமையை நிறைவுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் காசுடைய சகோதரர்களே இஸ்லாமியும் நாமும் அல்லாஹும் இருக்கக்கூடிய நடுநிசியில் நாலு சுவர்க்கு மத்தியில் தனிமையில் அல்லாஹு அஞ்சு பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியனுக்கும் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன் அன்பாந்தவர்களே ரபுல் அஹான் மார்க்கத்தை தந்திருக்கிறான் அல்லஹா குசு அவனுடைய அருள் மாலைகளை சொரிந்து கொண்டே இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே மார்க்கத்தில் இரண்டு பக்கங்கள் இருப்பது போல அல்லஹா குலா பல விதத்திலும் பல இடங்களிலும் ஓரிரு பக்கங்களை அல்லாஹ் வைத்து இருக்கிறார் சரிசமமாக அமைந்த அது பூர்த்தியாக இருக்கும் நேர்த்தியாக இருக்கும் அது வெற்றிப்பாதை ஈட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே ஒரு நாணயத்திலும் இரண்டு பக்கங்கள் அது ரெண்டும் ச ச இருக்க வேண்டும் பறவைடு அந்த பறவைக்கும் இமான இருந்தான் ஒே திசையில் ஒரே விதத்தில் இருந்தா தான் அந்த பறவையும் ஒவ்வொரு நாளும் மேலே போய்கொண்டே இருக்கும் வெற்றியை நோக்கி போய்கொண்டே இருக்கும் அவ்வாறுதான் மார்க்கத்தில் அல்லா இரண்டு முக்கியமான பக்கங்களை வைத்திருக்கிறார் முதலாவது படைத்தவனோடு உள்ள தொடர்புகள் ரப்போடு உள்ள தொடர்புகள் காலுக்கோடு உள்ள தொடர்புகள் இரண்டாவது படைப்பினங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் படைப்பினங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் மகளுக்களோடு உறவுகளோடு குடும்பங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் ரெண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும் ரெண்டும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் அல்ல மன்னிக்க வேண்டும் ஒரு பிழையான பாதை இருக்கின்றது ஒரு பயங்கரமான பாதை இருக்கின்றது சில சகோதரர்கள் காலத்தை திருப்பி வேண்டி ரப்போடைய தொடர்பை அடைவதற்காக வேண்டி அல்லாவுடைய ரஹ்மத்தை அல்லாவுடைய சவுப்பியத்தை அடைந்து வேண்டி பல நேர முயற்சிகள் பல மகிழ்ச்சியாள தியாகங்கள் பல ரூபாய்கள் சதக்காதான தர்மங்கள் நேரம் எடுக்கிறாங்க செலவு செய்யறாங்க தியாகம் செய்யுறாங்க தொடர்பை அடைய வேண்டும் இறக்கத்தை அடைய வேண்டும் சௌக்கியத்தை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல விதத்திலும் முயற்சி செய்கின்ற நாம் படைப்பினங்களோடு மகளுக்குகளோடு குடும்பங்களோடு உறவுகளோடு பெற்ற பெற்றோர்களோடு எம்மை சார்ந்திருக்க கூட மனைவி மக்களோடு தொடர்புகளை சீராக அமைக்காம இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பிழையான பாதை ஒரு பயங்கரமான பாதை அது ஈமனுடைய பூர்த்தி கிடையாது அன்பார்ந்தவர்களே இரண்டாவது பக்கம் மகளோக்கள் படைப்பினங்கள் உறவுகள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் மனைவி மக்கள் இவர்களுடைய தொடர்பை அன்பை அவருடைய இறக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி பல விதத்திலும் முயற்சி செய்கின்றோம் குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கிறோம் செலவு செய்கிறோம் சலக்கு மேலே வச்சு பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த உறவை சரியாக செய்கின்ற நாம் அதே நேரத்தில் அவர் தொடர்பை விட்டு விடுகின்றோம் அல்லாவுடைய தொடர்பை விட்டு பாரமாக இருக்கின்றது அல்லாவை நினைப்படுத்துவது பாரமாக இருக்கின்றது அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் கவனித்துக் கொண்டிருக்கிறான் சிந்தனை இல்லாமல் பாவம் செய்கின்றோம் அல்லாவுடைய தொடர்பு இல்லாமல் அன்பார்ந்தவர்களே இரண்டும் சரிசமமாக இருந்தால்தான் அது ஒரு பூர்த்தியான ஒரு சிறந்த பாதையாக இருக்கும் ஈமானில் பூர்த்தித்துவத்தை அடைவிடக்கூடியதாக இருக்கும் இன்றைய பகுதி மகலோக்குகள் படைப்பினங்கள் குறிப்பாக குடும்ப உறவுகள் பெட்கோர்கள் என்று சம்பந்தப்பட்ட விடயங்களை பேச சொன்னால் விடயங்களை பேசலாம் அல்லாஹு சுபானோ சாலா குடும்ப உறவில் வைத்திருக்க அந்த நிம்மதியை சந்தோஷத்தை ஆனந்தத்தை ராகத்தை உளத்திருப்தியை அல்லாஹுக்கு சுஹானோ சாலா வேற எந்த இடத்திலும் வைத்தது கிடையாது வைத்தது கிடையாது கிடையாது அல்லா குடும்ப உறவில் உணர்வை வைத்திருக்கிறான் சில சந்தர்ப்பங்களில் நீண்ட நாட்களுக்கு பின்பு தாயோடும் தகப்பனோடு உடன் பிறந்த உறவுகளோடு சத்த உறவுகளோடு பேசிக் கொண்டே இருப்போம் பழைய ஞாபகங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் எமக்கு தெரியாமலே எமது கண்கள் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் குடும்ப உறவுகளை நீண்ட நாட்களுக்கு பின்னால் கண்டாங்கம் வித்தியாசமான சந்தோஷமான நிலைமைகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டு பார்த்தால் முக்கியமான நாடுகள் இருப்பார்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள் சொகுசுவானங்கள் ஆடம்பரமான வீடுகள் இருப்பார்கள் அன்பாந்தவர்களே, ஒரு முக்கியமான ஒரு நாள் வந்து விட்டால் ஒரு சந்தோஷமான தினம் வந்து விட்டால் அவங்க எல்லாரும் பேசிக்கொள்றது என்ன தெரியுமா ஒரு பெருநாள் வந்துட்டது எங்க இருந்தாலும் நான் என்னுடைய நாட்டுல என்னுடைய ஊருல ஒரு சாதாரண வீட்டுல என்னுடைய தாப்பனுடைய தாயுடைய அவர்கள் சமைத்த சாப்பாட்டை சாப்பிடுறது போல இருக்காது என்னுடைய தாய் எனக்கு ஊட்டி விடுவது போல இருக்காது என்னுடைய மனைவி மக்களோடு இருப்பது போல அவர்களோடு பேசுறது போல இருக்காது வித்தியாசமான அன்பையும் ராகத்தையும் நிம்மதியும் அல்லாஹு வைத்திருக்க அபுதாபில் வந்திருக்க கூடிய அல்லாஹு தாலா சொல்லிருக்கிறார்கள் அல்லா குடும்ப உறவுக்கு ரஹிம் என்று பெயர் வைத்திருக்கிறான் குடும்ப உறவுகளுக்கு ரஹிம் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்னுடைய பெயரில் இருந்தே ஒரு பெயரை குடும்ப உறவுகளுக்கு வைத்திருக்கிறேன் அல்லா சொல்றான் மன் மண் குடும்ப உறவுகளை யார் சேர்ந்து நடக்கிறார்களோ குடும்ப உறவுகளை யார் ஒட்டி நடக்கிறார்களோ குடும்ப உறவுகளை யார் இணைத்து நடக்கிறார்களோ அல்லா சாலா அவனும் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறான் அல்லாவுடைய இறக்கம் அந்த நபருக்கு கிடைக்கும் அல்லாவுடைய அந்த நபருக்கு கிடைக்கும் சொன்னார்கள் முஸ்லிமில் வந்திருக்க கூடிய குடும்ப உறவுகளை நாளில் உலக வாழ்க்கையில் யாரெல்லாம் குடும்ப உறவுதான் எனக்கு முக்கியம் என்னுடைய புதிதாக வந்த பணம் கிடையாது புதிதாக வந்த உறவு கிடையாது புதிதாக வந்த கண்ணியம் கிடையாது எனக்கு என்னுடைய குடும்ப உறவு என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய இரத்த பந்துதான் முக்கியம் என்று யாரு சேர்ந்து நடக்கிறாங்களோ குடும்ப உறவுக்கு பிரச்சனையா நான் முன்னுக்கு நிப்பேன் குடும்ப உறவுல ஏதாவது சிக்கலா நான் விட்டுக் கொடுப்பேன் நான் மன்னித்து கொடுப்பேன் என்றெல்லாம் குடும்ப உறவுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ நாளைக்கு அந்த அந்த குடும்ப உறவுகள் எங்களுக்காக வேண்டி பார்த்து வர்களே குடும்ப உறவுகள்டும்ப உறவுகளுக்கு அந்த நாள் நாங்க செய்யக்கூடிய அமல் என்ன தெரியுமா எங்கட குடும்பத்தை நாங்க பேசி வருவோம் ஒவ்வொரு வீடு வீடா சென்று வருவோம் முக்கியமான சிலங்கள் வந்தா குடும்ப உறவுக்கு விசிட் பண்ணுவோம் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு அப்படியான அமல் இல்லாம போயிட்டு ஒரு குடும்ப உறவை சந்திக்கிறதுக்காக வேண்டி பல தூரம் செல்றோம் சொன்னால் அன்பார்ந்தவர்களே மிகப்பெரிய ரஹ்மத் எங்களுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கு குடும்பம் என்று சொல்லும் பொழுதும் சில நேரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வந்து போக கூடிய இடம்தான் குடும்ப உறவுகள் அந்த நேரத்துல எனக்கு என்னுடைய குடும்ப உறவை சேர்ந்த ஒரு சகோதர எனக்கு ஒரு சச்சின வருகிற அவர் எனக்கு ஏசி பேசுறாரு எனக்கு கை வைக்கிறாரு ஏன்ற மானத்தை போக்குறாரு அந்த நேரத்துல எங்க பேச்சு எப்படி இருக்கணும்னு சொன்னா உலமாக்கல் வழிகாட்டாங்க நான் சொல்ல வேண்டும் இவரு எனக்கு ஏசிட்டாரு மானத்தை போக்கிட்டாரு என்ன பார்த்தர பேசிட்டாரு கோல் சொல்லும் திருப்பேச அவ தாக்கேலும் எனக்கு எனக்கு சக்தி இருக்குது ஆனா அவர் என் குடும்ப உறவை சேர்ந்தவரு என் பெறுப்பினர் அந்த காரணத்தினால நான் அவரை சேர்ந்து நடக்கிறேன் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் அவரை அனுப்பி கொள்றேன் அவருக்குறக்கம் காட்டேன் அன்பார்ந்தவர்களே அவருக்கு இறக்கம் காட்டுறோமா அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறோமா அவரை நெருக்கிறோமா அவருக்கு பாச காட்டுறோமா நிச்சயமாக சத்தியமாக அல்லாவுடைய இரக்கம் அல்லாவுடைய அன்பு எங்களுக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல அல்லா மன்னிக்கணும் அல்லா சோபாவன்ன சீபாக்கணும் புதிய புதிய உறவுகள் வந்ததுக்கு பின்னால புதிய லாங்குவேஜ் தெரிஞ்சதுக்கு பின்னால பணம் வந்ததுக்கு பின்னால அந்தஸ்துகள் போனதுக்கு பின்னால அன்பார்ந்தவர்களே சிறு பிராயத்திலிருந்த உடன்பிறந்த சகோதர சகோதரர்கள் ஏழ்மையாக இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அந்தஸ்து இல்லை சொன்னா எங்களை குடும்பத்திலிருந்து இருக்கக்கூடிய ரத்த உறவுகள் அவங்க ஏழ்மையாக இருந்தாங்க அவங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை சொன்னா நாங்க அவங்களை ஒதுக்குறோமா நாங்க தூரமாக்குறோமா அவங்கள ஏழமாக பாக்குறோமா அன்பார்ந்தவர்களே நாங்க அல்லாவுடைய ரஹ்மத் வாரத்தை தூரமாக்குறோம் அன்பார்ந்தவர்களே அல்லாவுடைய உதவி வாரத்தை தூரமாக்குறோம் குடும்ப உறவுக்கு அல்லாஹு வித்தியாசமான பாக்கியங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒவ்வொரு நாளும் நாங்க முயற்சி செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் யாருக்கு தேவை நேரத்துல சகாபாக்கள் சொன்னாங்க யார சூழல்லா அதை சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க முதலாவது பொருளாதாரம் இன்றைக்கு நாங்க எட்டு மணி தியாலம் பத்து மணி தியாலம் உள்ளூர்ல வெளிநாட்டுல நாங்கள் முயற்சி செய்யறது எங்க பொருளாதாரத்தை நாங்க மீட்டிக்கொள்ளணும் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளணும் இரண்டாவது வாழ்வாதாரத்துல எங்களுக்கு நல்லமல்களோட வயசுகள் கூட இருக்கணும் என்ற ஒவ்வொருத்தருடையும் ஆசை அது அரபியாக இருந்தாலும் அஜமியாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ள ஆசை இந்த விஸ்தீரன் வேணுமா வாழ்வாதாரத்துல விஸ்தீரன் வேணுமா வாழ்நாள விஸ்தீரம் வேணுமா நபி அலி சலா சொல்லி கொடுத்தது மிக சாதாரணமான சிம்பிளான ஒரு அமல்யுல் ரஹிமா இந்த ரெண்டு பாக்கியங்களும் வேண்டுமா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்யுல் ரஹிமா உங்களோட குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கணும் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கணும் ஹக்கீம் ஒரு முக்கியமான சஹாபி பிறந்த வருடங்கள் வருடங்கள் வாழ்ந்த சஹாபாக்கள் பட்டியல் முதலாவது எழுதப்பட்டிருக்குது ஹக்கீம் வரு வாழ்ந்த வரு நவிய நாயகமே நான் அறுபது வருஷ காலங்கள் குபூர்ல வாழ்ந்திருக்கிறேன் இன்னைக்கு ஒரு சஹாபி இன்றைக்கு ஒரு சஹாபி அறுபது வருஷங்கள் குப்பூர்ல வாழ்ந்திருக்கிறேன் சிலைகளை வணங்கிருக்கிறேன் சூரியனையும் சந்திரனையும் வணங்கிருக்கிறேன் ஆனா அந்த அறுபது வருஷ காலத்துல ஒரு அமலை செஞ்சிருக்கிறேன் தொடர்ச்சியாக செஞ்சிருக்கிறேன் அது ஒரு முஸ்லீமாக இருந்தா அந்த அமலுக்கு கூழ் இருக்குது அந்த அமலை செய்யற நேரத்துல நான் குப்பூர்ல இருந்தேன் கேட்டாங்கிற சூழ்லா என்ன அமல நீங்க செஞ்சீங்க சொன்னாங்களை உறவுகளை சலக்கு மேல வச்சு பார்த்திருக்கிறேன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் நான் முஸ்லீம் கிடையாது நான் வணங்குறது சூரியன் நான் வணங்குறது சந்திரன் ஆனா என்ன தகப்பனும் தந்தையையும் நான் மேல வச்சு பார்த்திருக்கிறேன் குடும்ப உறவுகளை ரத்த உறவுகளை மதிச்சு வாழ்ந்து இருக்கிறேன் ஏதாவது எனக்கு ஸ்பெஷல் நியூஸ் இருக்குதா ஏதாவது கூலி இருக்குதான்னு கேட்ட நேரத்துல நபி அலை சலாஹாம் சொன்னாங்க அஸ்லம் சஸ்லம் சஸ்லம் சின்ன இன்றைக்கு நீங்க ஒரு சகாபி இன்றைக்கு உங்களுக்கு அந்த அமல் தான் இன்றைக்கு நீங்க சஹாபி என்ற பட்டம் கிடைக்கிறது காரணம் ஒரு ஒரு மனிதருக்கு சஹாபி என்ற அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு குடும்ப உறவு காரணம் சொன்னா நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் எங்கட குடும்ப உறவுகளுக்கு எங்கட நிலைமை எப்படி போய் கொண்டிருக்கு உடன்பிருந்த உறவுகளோட ரத்த உறவுகளோட எப்படியான நிலைமைகள் இருக்குது அல்ல மன்னிக்கணும் அல்லா சோபாவன் நசிபாக்கணும் ஆரம்பத்துல சொன்னதை போல குடும்ப உறவுகளை தேன்றத்துல நாங்கட சில சகோதரர்கள் குடும்ப உறவுகள் உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்த பிள்ளைகள் சாதாரண நிலைமையில இருக்கும் பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு மருத்துவ வசதி இல்லாத நேரத்தில் படிப்புக்கோ தேனை பென்சில் வாங்க முடியாத சந்தர்ப்பத்தில் மந்த்லி சந்தர்ப்பத்தில் எங்கட கல்யாணத்தை குடும்ப உறவுகள் நாங்க படிக்க வேண்டும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உலமாக்கல் வகைப்படுத்திருக்கிறார்கள் குடும்ப உறவுகள்ல யார் யாரும் எப்படி எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் யாருக்கு முதல் இடம் கொடுக்கணும் முடியுமான சில விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கொள்றேன் முதலாவது பெற்றோர்கள் எம்மை இந்த சமூகத்துக்கு வழிகாட்டியவர்கள் அன்பார்ந்தவர்களே பெற்றோர்கள் அவர்களது இரத்தத்தை பாலாக்கி எமக்கு தந்தவர்கள் வெயில் பார்க்காமல் மலை பார்க்காமல் சாவார் நிலைமையில் பல கஷ்டங்களை எடுத்துக்கொண்டு எமக்கு என்னை உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் எமது பெற்றோர்கள் அன்பாதவர்களே எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துகள்ல மிக முக்கியமான சொத்து எனது பெற்றோர்கள் இந்த மஜிலிஸ்ல சில சகோதரர்களுக்கு பெற்றோர்கள ரெண்டு பேரும் இல்லாம இருப்பாங்க சில சகோதரர்களுக்கு தாய் இருப்பாங்க தகப்பன் இருப்பாங்க சில சகோதரர்களுக்கு ரெண்டு பேர் ஒத்தர் இருப்பாங்க சில சகோதரர்களுக்கு மாறி மாறி யாரும் ஒத்தர் இருப்பாங்க அல்லது பேர் இருப்பாங்க அல்லது யாருமே இருக்க மாட்டாங்க அன்பாந்தவர்களே ரெண்டு பேர் இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பஸ்ரி ராமமுல்லா அவங்களோட தகப்பனார் மரணித்த நேரத்தில் அழுகிறாங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் கேட்கிறாங்க நீங்க தான் முழு உலகத்தையும் வழிநடாத்தூடிய மிக முக்கியமான ஒரு ஆளி கதிரை ஏற்றுக்கொள்ளக் கூடாதா மூத்து உண்மைதானே ஏன் இப்படி எல்லாம் அழுகிறீங்க என்று கேட்ட நேரத்தில் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்ல உலகத்துல எனக்கு ரெண்டு வாயில தந்திருந்தான் சொருக்கம் போறதுக்கு அதுல ரெண்டு ஒண்டை இழந்துட்டேன் அதுல ரெண்டு ஒன்றை இழந்துட்டேன் சொர்க்கம் போறதுக்கு பெற்றோர்கள் எங்க தாயுடைய பேச்சு எங்களுக்கு பாரமாக கருதுறோம் சொன்னா நாங்க நினைக்கணும் நான் பாக்கிய தாய் அல்ல தாயுடைய பேச்சு அதற்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோமா நான் ஒரு பாக்கியசாலி என்னுடைய பேச்சுக்கு முதலிடம் கொடுக்கிறேனா ஒரு கடவு சொல்றாங்க அலா உனபிம் உங்களுக்கு பெரும்பாவங்களை சொல்லி தரவாண்டு கேட்ட நேரத்தில் முதலாவது சொல்றாங்க அல் இஸ்ரா உட்படுத்தது விபச்சாரத்தில் போதை பொருள் வட்டியை தொழுகையை விடுறது இல்ல பொய் பேசுறது இல்ல கோல் சொல்றதுக்கு இல்ல ஏமாற்று வியாபாரம் இல்ல கள்ள தொடர்பு இல்ல நவீரம் சொன்னாங்க பெற்றோர்களை நோவிக்கிறீங்களா அதுதான் பெரும்பாவங்கள் நோவிக்கிறது நான் ஒரு படவை வச்சிருக்கிறேன் என் தாயும் சகாப்பனும் எனக்கு முன்னால் இருக்கிறாங்க நான் உதறிக்கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தூசி என்னுடைய பெற்றோருடைய உடம்புல பற்றி அவங்களுக்கு சாதாரண வருது என்று சொன்னா அது பெற்றோர்கள அப்துல்லா பின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாதி தாய்க்கு முன்னால கொஞ்சம் சப்தமிட்டு பேசிட்டாங்க கொஞ்சம் குரலை சூக்கிட்டாங்க அன்பாந்த வாரிபர்களே பெற்றோர்களுக்கு முன்னால பெற்றோர்களுக்கு முன்னால மதிக்காம பேசுறோமா குரலை தூக்கி பேசுறோமா எங்கட பெற்றோர்களுக்கு லாங்குவேஜ் தெரியாம இருக்கும் எங்கட பெற்றோர்களுக்கு நோலேஜ் இருக்காது அவங்க முணங்கி கொண்டா இருப்பாங்க அன்பார்ந்தவர்களே மார்க்கம் வழிகாட்டினதே பெற்றோர்களுக்கு முன்னால வார்த்தையை தாத்தி பேசணும் அப்துல்லாபின் அவன் ஒரு நாள் சத்திட்டு பேச அவங்க பேசிட்டு அழுதுட்டு ஒரு அடிமையோ சொல்றாங்க பெற்றோர்களை அளவைக்கிறது அது பெற்றோர்கள நோவினை செய்வதுக்கு அடையாளமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே பெற்றோர்களை அடிச்சுத்தான் அவங்க கிடையாது பெற்றோர்களை அவங்களை அடிச்சுத்தான் கிடையாது வியாபாரங்கள் எங்கட திருமணங்கள் அன்பார்ந்தவர்களே எங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாத விதத்தில் இதை நாம் செய்து அவர்களுக்கு தெரிய வந்ததுக்கு பின்னால பெற்றோர்கள் அழுகிறாங்களா அவர்களை நோவிச்சதுக்கு சமமாக இருக்கு நோவிச்சதுக்கு சமமாக இருக்கும் ஒரு சகாபி வகராங்க ரசூல் நபிய நாயகமே உபாயு அலா யுவல் ஹிஜிரா எவ்வளவு பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை நதிய நாயகமே நான் ஜிஹாது போகணும் செய்யணும் ரசூல் கேட்டாங்க உங்களுக்கு சக்தி இருக்குதான்னு கேட்கல நேரம் இருக்குதான் ஏற்பாடு இருக்குதான்னு கேட்கல ரசூல் வாலிதாக் உன்னோட பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா ஓம் நீங்க ஜ நீங்க போக தேவல்லுக்கு போக தேவல்ல நீங்க உங்க பெற்றோர்களோட ஜிஹாத் செய்து கொள்ளுங்க அவங்களோட இருந்து கொள்ளுங்க எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்க கூடாது இன்றைக்கு சில சகோதரர்கள் பெற்றோர்களை சந்திக்கணும்டா உமாவை செலவு செய்யணும்டா உமாக்கு தள்ளி அனுப்பணும்டா உமோட ஜனாசா கேதி கேட்கணும் அதுக்கு பின்னால தான் டிக்கெட் போடுவாரு அதுக்கு பின்னால தான் ஜனாசாக்கு தான் வரக்கூடிய எத்தனையோ முசீபத்தான நிலைமைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உமா சக்கராத்தில் இருக்கிறாங்க மகனுக்கு விளங்குறது கிடையாது நோய் வாய்ப்பட்டு மானுக்கு விளங்குறது கிடையாது அன்பாந்தவர்களே ஜனாதா செய்தி கேட்டதுக்கு பின்னால அவச அவசரமாக டிக்கெட்டை போட்டுக்கொண்டு வந்து சாயுத காலடியில தேவி தேவியாழுத எந்த பிரயோசனமும் கிடையாது உயிர் போனதுக்கு பின்னால சவுதி அரேபியால சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான வழக்கு போகும் பிள்ளைகள் கோடீஸ்வர பிள்ளைகள் வாசாறாங்க சாப்பனுடைய வசாத்துக்கு பின்னால ஏந்த தாய நான் தான் பார்க்கணும் ஏந்த தாயனால் தான் பார்க்கணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போயிருக்குது ஐந்து பேரும் கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தரும் பேசுறது ஏண்ட என்னோட தான் இருக்கணும் அவங்கட கால தான் சொருக்கம் அவங்கள பார்த்தாதான் எனக்கு பரக்கன் அவங்கள பார்த்தா தான் சேர்ந்து எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாம் சாதாரண வசதியில பல பிரச்சனைகளோட துன்பங்களோட சோதனைகளோட பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க ஆனா எ சமூகத்துல நடக்குது ஐந்து பிள்ளைகளால் பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தாயு கொள்ள முடியாது ஐந்து பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு கலம் என்னிடத்துல இரண்டாவது கிழமை தாத்தாத்த மூணாவது கிழமை தங்கச்சி திடீர் சகப்பனை அல்லா பாதுகாக்க வேணும் அல்லாஹ் நசீபாக்கணும் ஆட்டோ ஏற்றி ஒவ்வொரு கடமையும் அந்த தாய்க்கு உணர்வு இருக்காதாங்களா அவங்க சிந்திக்க மாட்டாங்களா நான் ஏந்த பிள்ளைய எனக்கு இயலாத நேரத்தில் அனுப்பியிருந்தா இன்றைக்கு அப்பாந்தவர்களே தாயோட இருக்கிற இறக்கத்தை போல தகப்பனோடையும் இறக்கம் இருக்கணும் அஞ்சு வயசுல நாங்க சொல்றது பத்து வயசுல நாங்க சொல்றது பதினைந்து இருபது முப்பது வயசுல தகப்பனுடைய வார்த்தைகள் பாரம் கணக்கெடுக்கிறது கிடையாது மீண்டும் என்னுடைய தகப்பன் ஒரு ரியல் ஹீரோன்னு சொல்றதுக்கு நாப்பைகள்னும் அவங்களும் வயசுக்கு வரணும் அதுக்கு பின்னால தான் நாங்க சொல்றது எங்கட தகப்பன் ஒரு ரியல் ஹீரோ எப்படியான நிலைமையிலையும் மோசமான கட்டங்களையும் துன்பமான நேரங்களையும் அவரை எதையும் விட்டு கொடுக்கல எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தாரு ஒரு தகப்பன் திருமண மகளுடைய திருமணத்துக்கு பின்னால ஒரு தகப்பன் வந்து சொல்றாரு என்னுடைய மகளுடைய திருமணம் ரெண்டு நாட்களாக சந்தோஷம் தான் ஆனா மகளை நான் நினைச்சு நான் போய் அழுது அழுது சபைக்கு முன்னால் அலமுடியாது நான் என்னுடைய அழுத தாங்க இல்லாம எனக்குகள் என்ன விட்டு போற நேரத்தில் அவர்களுக்கு தான் எனக்கு முன்னால் இருக்குது இப்படியான உணர்வுகளும் தற்பே அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்க மிக முக்கியமான சொத்து எமது பெற்றோர்கள் ஆரம்ப சொன்னதை போல எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி எதற்காகவும் பெற்றோர்கள் இழக்க கூடாது சில சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா வெளிநாட்டுல தொழில் இருக்குது பெரிய சம்பளத்துல வேலை இருக்குது முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஆனா எனக்கு அது தேவைப்படாதே ஏனண்டா என் தாய் இருக்கிறாங்க தாய்க்காக வேண்டி நான் தியாகம் தெரியும் ஒரு நபி அலை காலத்துல வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு மனிதர் காலத்துல இஸ்லாம் வெற்றி கொண்டதுக்கு பின்னால ஒவ்வொருத்தராக ரசூலுல்ல வந்து பயிர் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடிதம் எழுதுறாங்க நபிய நாயகமே நான் கருண் இருக்கிறேன் தூரத்தில் தியாகம் செய்யணும் ஆனா என் தாய் இருக்கிறா மூதாட்டி நோயாளி என்ன செய்ய மசூரா கேட்டு அனுப்புறாங்க நீங்க இங்க வர தேவ மதி நாக்கு வர தேவ நீங்க இருங்க கருண்ல கருண்ல இருங்க தாயை பார்த்துக் கொள்ளுங்க வசலாம் லெட்டர் அனுப்புறாங்க அனுப்பிட்டு ஹசத் உமர் ரவி சொல்றாங்க நீங்க சந்திச்சீங்கண்டா உங்களுக்காக வேண்டி அவங்கள இஷ்டைய சொல்லுங்க சஹாப் என் அந்தஸ்த விட்டு கொடுக்கறாங்க தாய்க்காக நாங்க என்ன செஞ்சிருக்கோம் எனவே அன்பார்ந்தவர்களே பெற்றோர்கள் எமக்கு கிடைத்திருக்க கூடிய மிக முக்கியமான பாட்சியங்கள் எங்கட வாழ்க்கையில எந்த தாய் இருக்கிறாங்க அவங்கள முத்தமிடும் அவங்களுக்கு செய்வோம் அன்பார்ந்தவர்களே அவங்களுக்கு பணம் கொடுக்கிறோமா அத அந்த பணத்தை நாங்க செலவு எழுத கூடாதே அத வரவுள் எழுதக்கூடும் பணம் கொடுக்கிறோமா முறையாக கொடுக்கணும் அவங்க கேக்கறதுக்கு வச்சு கொள்ள கூடாது அவங்க உள்ளங்களை நோவிக்கே திருமணத்துக்கு எந்த நிலைமையில வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் உரையை மன்னிப்பாயாக அறிந்து அறியாம செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யார்தான் பெற்றோருடைய பாவங்கள் பண்ணி பாயாக யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ நோய்களை பூர்த்தியான சிபா கொடுத்தே யார்